பாடம் இருநூற்றி பதினாறு கட்டாயம் அதன் சிறப்பு மற்றும் விளக்கங்கள் தொழுகையை ஜக்காத் இரண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாவது மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்ற மேலும் அல்லாஹுவை அவனுக்கு மட்டுமே வணக்கத்தை கலப்பற்றதாக அவனிடம் முற்றிலும் சாய்ந்தவர்களாக வணங்கும்படியே அவர்கள் கட்டளை இடப்பட்டுள்ளனர் மேலும் தொழுகையை பேணுவார்கள் ஜக்காத்தை கொடுப்பார்கள் மார்க்கமாகும் தொன்னூற்றி எட்டாவது அத்தியாய ஐந்தாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களை பரிசுத்தமாக்கிட தூய்மைப்படுத்திட செல்வத்திலிருந்து ஜக்காத் எனும் தர்மத்தை எடுப்பிறார் ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி மூன்றாவது வசனம் நம்ம நம்ம